ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மஹம் நாம் நலதமயிச்சரித்திரத்தை பார்த்தனு வரோம் இந்த சரித்திரம் ரொம்ப அற்புதமான சரித்திரம் தமயந்தி நலனுடைய சரித்திரத்தை கேட்டால் கலிதோஷம் போகிறதுன்னு நமக்கு மகாபாரதம் சொல்கிறது மகாபாரதத்தில் உள்ளே இருக் மகாபாரதத்தில் இருக்குது இந்த சரித்திரம் ரொம்ப அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரத்தில் நிறைய தர்மங்கள் இருக்குது முக்கியமாக ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தர்மம் இந்த நலதமயந்தி சரித்திரத்தில் இருக்குது அதை தான் விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் தமயந்தி நலனுக்கு அவ்வளவு தைரியம் சொல்கிறான் நலன் பயப்படுறான் தேவதைகளை விரோதிச்சுண்டு நாம் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்க முடியாது அப்படின்னு தமயந்தி கிட்ட சொல்கிறான் அப்போது தமயந்தி சொல்கிறா சுராபராதஸ்தவவாக்கியானயம் தைரியம் சொல்கிறா தமயந்தி என்ன சொல்கிறான்னா தேவதைகளுக்கு விரோதிச்சுண்டா நம்ம ஜென்மா பாழா போயிடோம்னு நீ கவலைப்படுறியா கவலைப்படாதே தேவதைகளை தேவதைகள் நம்மளை என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற நாம் கல்யாணம் பண்ணிட்டு நாம் யாகங்கள் ஹோமங்கள் பண்ணுற பொழுது தேவதைகளை ஆவாகனம் பண்ணினால் தேவதைகள் அங்கே வந்தாகணும் மந்த்ராதீனாகி தேவதாகான்னு ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு தேவதையை ஆவாகனம் பண்ணினா நான் வரமாட்டேன்னு தேவத சொல்ல முடியாது ஏன்னா மந்திரத்துக்கு உட்பட்டவர்கள் தேவதைகள் நாம் யாகத்தில் இந்திரனை கூப்பிட்டா வரணும் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது வந்தால் வாழ்க்கை கொடுக்க வேண்டியதை கொடுத்தா சந்தோஷப்பட்டுறா தேவதைகளெல்லாம் ரொம்ப சீக்கிரம் திருப்தி படுத்தலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதே பயப்படாதேன்னு அவ்வளவு தைரியம்னு சொல்கிறா தமயந்தி ஆனால் அந்த நாளில் பெண்களுக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காளே அப்படி கிடையாது நிறையா படிச்சிருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு ஆதாரம் தமயந்தி அவ்வளவு படிச்சிருக்காள் அவள் ஒரு தேசத்து ராஜாவுக்கு தைரியம்னு சொல்கிறான்னா அப்போ எந்த அளவுக்கு அவளுக்கு படிப்பறிவு இருக்கணும் அப்படி யோஜனை பண்ணணும் அப்படி சொல்கிறா தைரியம் சொல்லி அனுப்புகிறா அந்த சுயம்பரம் நடக்கிறது அந்த சுயம்பரத்துக்கு அத்தனை தேசத்திலிருந்தும் ராஜாக்கள் வந்திருக்கா சபையில் அங்கே நலனும் வந்திருக்கான் இந்த இந்திரன் அக்னி யமன் வருணன் இவ நாலு பேரும் வந்திருக்கான் இவாளுக்கு என்ன மனசில் தோணித்துன்னா எப்படி இருந்தாலும் தமயந்தி நலனை வரிச்சுடுவா அப்படிங்கிற தீர்மானம் இவாளுக்கு என்ன பண்ணினால் இவா நாலு பேருமே நலன் மாதிரியே ரூபத்தை எடுத்துன்னு வந்துவிட்டாங்க சபைக்கு வந்து உட்காண்டிருக்கா நலன் பக்கத்தில் பார்த்தால் அஞ்சு நலன் உட்காண்டிருக்கா வரிசையாக அங்கே வந்திருக்கிற ராஜாக்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப அதிசயம் இதுன்னு அஞ்சு பேர் ஒரே மாதிரி உட்காண்டிருக்கா அப்படின்னு அப்படி அஞ்சு பேருமாக உட்காண்டிருக்கா அங்கே சுயம்பரம் ஏற்பாடாகி நடக்கிறது ஒவ்வொரு ராஜாவை பற்றி சொல்லிகிட்டே தமயந்திக்கு அவள் கையில் மாலையோடு அப்படியே ஒவ்வொரு ராஜாவாக பார்த்துட்டே வரா அப்படி நலன்கிட்ட வந்தா வந்து பார்த்தா அவளுக்கு ஒரே குழப்பம் அஞ்சு பேர் நிற்கிறா ஒரே மாதிரி யாருக்கு இந்த மாலையை போடுறது அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பம் அப்போது அவ தாம் படித்த படிப்பை அங்கே உபயோகப்படுத்தி பார்க்குறா தேவதைகள் எப்படி இருப்பா அப்படின்னு யோஜனை பண்ணினா தேவதைகளை பற்றி நம்முடைய சாஸ்திரங்கள்லேயே நிறையா சொல்லியிருக்கு உபனிஷத்துகளில் அதெல்லாம் அவள் படிச்சிருக்காள் அதேனால அவள் யோஜனை பண்ணி பார்த்தா தேவதைகளுக்கு வேர்க்காது தேவதைகளுடைய கால் பூமியில் படாது இப்படியெல்லாம் சூச்சகங்கள் இருக்குது தேவதைகள் போட்டுருக்கிற மாலை வாடாது அவளுக்கு வியர்வை சுரப்பி கிடையாது அதே போல் கன்று சிமிட்ட மாட்டா தேவதைகள் வெளியில் உள்ள தூசிகள்லாம் தேவதைகள் மேலே ஒட்டாது நிழல் படாது கீழே இதெல்லாம் தேவதைகளுக்கு உள்ள லட்சணங்கள் நிழல் கீழே படாது தேவதைகள் வந்து என்னென்னா பூமியில் நிழல் விழாது இதெல்லாம் யோஜனை பண்ணி பார்க்குறா அதை அவளால் கண்டுபிடிக்க முடியல யார் இதில் உண்மையான நலன் அப்போது தான் படித்த படிப்பை பூரா அவள் பிரார்த்தனை பண்ணுறான் என்னுடைய வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறது தானே என்னுடைய படிப்பு என்னுடைய வாழ்க்கை துணையை நான் அடையறத்துக்கு வித்தையான நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் தான் படித்த படிப்பை கேட்கிறார் கேட்ட கேட்கவுடனே அவள் தான் அவள் படித்த படிப்பை அவளுக்கு சகாயம் பண்ணுறது தமயந்திக்கு அவளுக்கு காட்டுறது இன்னார் நலன் அப்படின்னு காமித்தான் எப்படி காமிச்சான்னா இவள் கையில் வச்சுட்டுருக்கிற மாலையும் அவன் போட்டுருக்கிற மாலையும் ஒரே நேரத்தில் இருக்குது அதை பார்த்தாள் இவன் தான் நலன் மாலையை போட்ட உடனே எல்லோரும் கை தட்டினா தேவதைகளும் சேர்ந்து சந்தோஷப்பட்டான் ஏன்னா வேறு ரெண்டு பேரும் தானே ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா அது அவள் படித்த படிப்பு அவளுக்கு சந்தோஷப்பட்டா தேவதைகளும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த கல்யாணம் நல்லா நடந்தது அந்த கல்யாணத்துக்கு தேவதைகள் கூட இருந்து அவளுடைய அந்த உறுதி அவளுடைய தபஸ் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டும் நலனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தேவதைகள்னால் நலனுக்கு வரம் கொடுத்தா இந்திரன் என்ன வரம் ரெண்டு ரெண்டு வரம் கொடுத்தா இந்திரன் என்ன வரம் கொடுத்தான்னா நீ எங்கே நீ என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் நான் உனக்காக அங்கே வருவேன் உனக்கு உத்தமமான லோகங்கள் கடைசியில் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு வரம் இந்திரன் கொடுத்தான் அக்னி ரெண்டு வரம் கொடுத்தார் நலனுக்கு என்னென்ன நீ எங்கே நீ யாகம் பண்ணினாலும் நானே நேரடியாக அந்த யாகத்துக்கு வந்துடுவேன் அங்கே நீ என்ன நேராக பார்க்கலாம்னு அக்னி ரெண்டு வரம் கொடுத்தார் யமன் ரெண்டு வரம் என்னென்னா உன்னுடைய கை சுவை ரொம்ப நன்றாக இருக்கும் நீ சமைச்சா ரொம்ப ருச்சியாக இருக்கும் தர்மத்தை நீ மீறமாட்டே அப்படின்னு ரெண்டு வரம் கொடுத்தார் அப்படி தேவதைகள்லாம் வரம் கொடுத்து சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி வருணன் ரெண்டு வரம் கொடுத்தார் என்னென்னா நீ இருக்கிற இடத்துல ஜலசிரமே வராது தண்ணி கஷ்டமே வராது உன்னுடைய யசஸ் உன்னுடைய பேர் எங்கெங்கெல்லாம் வளர்ந்துருக்கோ அங்கெல்லாம் ஜலக்கஷ்டம் வராது நல்ல வாசனையுள்ள புஷ்பங்கள் அங்கே மலரும் அப்படின்னு வருணன் அனுகிரகம் பண்ணினார் அப்படி கூட இருந்து தேவதைகள்லாம் அந்த விவாகத்தை இருந்து நடத்தி வச்சுட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறா தேவலோகத்துக்கு போகிற வழியில் எழுத்தாப்பில் ரெண்டு பேர் வந்தா யாருன்னா துவாபரன் கலி கலிபுருஷனும் துவாபர புருஷனும் ரெண்டு பேருமாக வந்தா எழுத்தாப்பில் சந்தோஷமாக போயிட்டு வரையிலே எங்கே போயிட்டு வரீன்னு கேட்டால் நீ எங்கே போகிறேன்னு கேட்டான் இந்திரன் அப்போது சொன்னால் இல்லை தமயந்தி சுயம்பரம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டோம் எங்களுக்கு லேட்டாக காதில் விழுந்தது அங்கே தான் நான் தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா கலிபுருஷன் அதை கேட்ட உடனே தேவதைகள் ஒத்துருக்கு ஒத்தர் பார்த்துன்னுட்டும் இப்போ தான்ப்பா முடிஞ்சு கல்யாணம் ஆச்சு நலனை வரிச்சுட்டா தமயந்தி நலனை கல்யாணம் பண்ணிணுட்டா இந்த கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வரோம்னு சொன்னால் இந்திர அப்படியா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கோபம் வந்துடுத்து கலிபுருஷனுக்கு அப்போது சொன்னால் நீங்கள்லாம் போயிருக்கிற போது தேவதைகளை வரிக்காமல் ஒரு மனுஷனை வரிச்சிருக்கா தமயந்தி நீங்கள் சந்தோஷமாக போய்ட்டு வரையளே அப்படின்னு கேட்டான் அவள் மனசனால் அவளை வரிச்சிருக்கா அது உங்களுக்கு அவமானம் இல்லையான் நான் கலி உங்களை அவமானப்படுத்தியிருக்கா நீ அவளை தண்டிக்க வேண்டாமா அப்படின்னா அவளை தண்டிக்கப்படாது அவள் தான் செய்திருக்காள் அவர் அப்படின்னு இந்திரன் சொல்லிவிட்டு கொழம்பு போயிட்டான் இவா ரெண்டு பேருக்கும் கோபம் தனியவே இல்லை ரெண்டு பேருமாக பூலோகத்தில் வந்து பார்த்தா இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கா அதை பார்த்தார் கலிபுருஷன் இவனை சும்மா விடப்படாது ஒரு தண்டிக்கணும்னு தீர்மானம் பண்ணினான் களி புருஷன் ஏன் அப்படின்னா இந்த அப்போ தான் துவாபர யுகம் முடிகிற தருவாய் வரப்போகிறது கலியனுடைய அவதாரம் கலியுகம் வரப்போகிறது அந்த சமயம் அது அந்த சமயமாக இருக்கிறதுனால உங்கள் பூலோகத்துக்கு வந்தா பார்த்தா வா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா பேசிண்டு நான் நலனுடைய சரீரத்துக்குள்ளே போக போகிறேன் நீ எனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு துவாபர புருஷனை பார்த்து கலிபுருஷன் கேட்டான் சரின்னா ரெண்டு பேரும் காற்றுன்ட்ருக்கா நலனை தண்டிக்கிறதுக்கு சமயத்துக்காக ரெண்டு பேரும் காத்துன்ட்ருக்கா எங்கே நலனுடைய ராஜ்யத்திலேயே ரெண்டு பேரும் இருக்கா அதுக்கு தகுந்தா போல அங்கே ஒரு சம்பவம் வந்தது அது என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்